ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இதுபோன்ற நெருக்கடியான சமயங்களில் நாம் அபர காரியங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் அப்படி போட்டு வைக்காமல் யார் பக்கத்தில் இருக்காரோ ஜாத்திகளோ தௌஹித்ரன் அப்படி யார் அருகில் இருக்காரோ அவரை வச்சிருந்த காரியத்தை ஆரம்பித்து செய்துடணும் அப்படி பண்ணிண்டே வரணும் உடனே நித்திய விதியும் ஆரம்பிச்சுடணும் அதாவது கல்லூன்றதுன்னு பேர் இதையெல்லாம் ஒன்பதாவது நாள் அன்றைக்கி சேர்த்து பண்ணுறது அப்படின்னு இந்த நாளில் சகஜமாக வந்துடுச்சு ஆனால் அது மிக மிக தவறு ஒன்பதாவது நாள் அன்னைக்கு ஆரம்பித்து செய்யணும் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் காண்பிக்கவே இல்லை உடனே ஆரம்பித்து செய்யணும் அப்படி போட்டு வச்சு பண்ணுறதுங்கிறது கூடாது உடனே ஆரம்பித்து கல்லுனி பண்ணணும் அது மாதிரி பண்ணி வைக்கக்கூடியதான இடங்கள் எல்லாம் பூட்டியிருக்கே அப்படின்னா அதனால் தப்பு இல்லை வீட்டிலேயே செய்யலாம் ஜீவன் இருந்த வீட்டிலேயோ நாம் இருக்கிற வீட்டிலேயோ சுற்றி மண் தரையிற்கும் அது மாதிரி இடங்கள்லேயோ அல்லது இருக்கிற இடத்துலேயே கல்லூனி அந்த நித்திய விதியை ஆரம்பிச்சுடணும் தொடர்ந்து செய்துன்னு வரணும் இப்படி போட்டு வச்சு பண்ணுறதுங்கிறது கூடாது தாயார் தகப்பனார் விஷயத்திலே எந்த விதமான இடைஞ்சலும் வராது பண்ணிண்டே போக வேண்டியது அப்படி இல்லாமல் வேறு யாராவது ஞாத்திகள் பங்காளிகள் யாராவது கர்மா பண்ணும்படியாக வந்தால் நடுவில் அமாவாசை மாசப்பரப்பு இது மாதிரி வந்தால்தான் சந்தேகம் வருமே தவிர மற்றபடி சந்தேகம் வராது பன்னின்ண்டே போக வேண்டியது தான் ஏன்னா இந்த பதினோராவது நாள் காரியம் வரையிலும் எக்காரணத்தை கொண்டும் நின்னே போகாது நிறுத்தக்கூடாது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஆத்தியாத்த அசுத்தோபி குறையாதேகாதசேகனி அப்படின்னு காண்பிக்கிற பதினோராவது நாள் அன்றைக்கி ஆத்திய மாசிக்கம் அப்படின்னு ஒரு ஸ்ராத்தம் வருது அக்னியிலே ஹோமமாக செய்யக்கூடிய ஸ்ராத்தம் பல வழிகளை சொல்லியிருக்க ஒருவரை வரிச்சு செய்கிறது அல்லது அக்னியில செய்கிறது இப்படி ரெண்டு விதமாக வச்சுருக்கார் அந்த ஆத்திய ஸ்ராத்தத்தை அது பதினோராவது நாள் அன்றைக்கி செய்துவிடும் பதினோராவது நாள் தாண்டி போகப்படாது அந்த ஆத்திய ஸ்ராத்தம்ங்கிறது போனால் அதனால் தோஷமுண்டு திரும்பவும் நாம் முதல்லிருந்து செய்யும்படியாக வந்துடும் இவனுக்கு தீட்டே வந்தாலும் கூட இந்த பதினோராவது நாள் அன்றைக்கி செய்ய வேண்டியதான சாதம் நின்னே போகாது அப்படி பதினோராவது நாள் அன்றைக்கி அதை செய்யலைன்னா திரும்பவும் இந்த கர்மாவை முதல்ல இருந்து செய்யும்படியான சங்கடங்கள் வந்துடும் ஏகாதசாக சிராத்தம் ஏகோதிஷ்டம் சமாச்சரேது எதிகாரியம் ந குர்வேத புனசம்ஸ்காரமர்ஹதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பதினோராவது நாள் அன்றைக்கி செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை செயல் என்ன திருப்பி முதலிருந்து செய்யும்படியாக வந்துடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதில் அவ்வப்பொழுதும் தானங்கள்லாம் வருது இந்த தானங்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு மனுஷா உத்தரம் வர முடியாது எடுத்து வச்சுடலாம் தப்பு இல்லை அந்த மந்திரத்தை சொல்லி மனசோதிஷ்டாத சம்பிரதைன்னு எடுத்து வச்சுட்றது நான் மனசனால் தீர்மானித்தவருக்கு இந்த தானத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த தானங்களை பூரா எடுத்து வச்சு பிறகு கொடுக்கலாம் அதனால் தவறில்லை ஆனால் தானங்கிறது அங்கம்தான் கர்மாவுக்கு இந்த தானத்துக்கு வாங்கிக்கிறதுக்கு மனுஷா இல்லைங்கிறதுனால கர்மான்னு நின்று போகாது அதை எடுத்து வச்சு பிறகு அவர்களிடல அதை கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது தானம் வாங்கிக்கிறதுக்கு மனுஷர்கள் இல்லைன்னு பண்ணாமலும் இருக்கக்கூடாது கட்டாயம் செய்யணும் வாங்கிக்கிறதுக்கு மனுஷர் இல்லைன்னு ஒன்றுமே பண்ணாமல் எல்லாத்தையும் தூஷ்ணியமாக முடிக்கிறதுங்கிறதும் தப்பாக போயிடும் அப்படி செய்ய வேண்டியதை செய்துவிடணும் பையன் எப்போ வரானோ அப்போ அவன் செய்துப்பான் அவன் வரக்கூடிய காலத்தை அனுசரித்து அவனுக்கு அமையும் ஆனால் பொறுப்பெடுத்துறவனுக்கு பதினோராவது நாள் காரியம் வரையிலும் அவனுக்கு பொறுப்பு இருக்கு அந்த பதினோராவது நாள் செய்ய வேண்டிய காரியம் வரையிலும் செய்துவிட்டால் அந்த படினவனுக்கு ரொம்ப புண்ணியம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்யணும் பையன் வந்த பிறகு அந்த காரியத்தை தொடர்ந்து அவன் செய்வான் அப்படி செய்யணும்னு மகரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா தானங்கள் எல்லாம் நேராக பிராமணர்கள் வர முடியலன்னா ஒத்தரையாவது வரிச்சி பண்ணுறது இல்லை அவராலயம் வர முடியலன்னா கூர்ச்சம் போட்டு செய்யலாம் தப்பில்லை அப்படி பண்ணணும் விட்டுடப்படாது இந்த சமயத்தில் செய்ய வேண்டியதை விட்டுட்டால் பிறகு கிருச்சிரங்கள் எல்லாம் நிறையா பண்ணும்படியாக வரும் கிருச்சிரம் அப்படின்னா ஒரு கிருச்சிரங்கிறது நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு போடணும் அது மாதிரி அப்த கிருச்சிரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கிறம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சின் நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படி சாப்பாடு போடணும் அல்லது அத்தனை பேர் சாப்பிட்ற அளவுக்கு தட்சிணையை கொடுக்கணும் ஹிரண்யம் சதுர்குணம்னு தட்சிணையாக கொடுக்குற பொழுது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு நூறுரூபா ஆறுதுன்னா நானூறுரூபா கணக்கு பண்ணணும் ஒருத்தருக்கு நானூறு ரூபான்னா நூற்றி பேர் சாப்பிட்டால் எவ்வளோ ஆகும் அவ்வளோ ரூபாய் தானம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணினால்தான் நாம் விட்டதனுடைய பாபம் போகும் அப்படியெல்லாம் சரியானபடி செய்யாமல் போவதால் தான் உயிரை பறிக்கிற அளவுக்கு உள்ள வியாதிகள் நமக்கு ஏற்படுறது இதுபோல் சிக்கல்களில் நாம் மாட்டிக்கப்படாது அதை செய்ய வேண்டிய அளவில் செய்துடணும் இந்த விஷயத்தில் நமக்கு ஸ்ரத்தை வேணும் எக்காரணத்து கொண்டும் இந்த விஷயத்தில் அலட்சியம் வரக்கூடாது அஸ்ரத்தே இருக்கப்படாது மரியாதையாக அதை செய்துடணும் அப்படி பண்ணினால்தான் நமக்கு நம் குழந்தைகளுக்கு நம் சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் அது நன்மையாக முடியும் சர்வாபாவே து நிருபதி காரையே தசிய ரித்ததா அப்படின்னு தர்மசாஸ்திரம் ஒத்துருமே இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த அரசாங்கம் கையெடுத்துட்டு பண்ண வேண்டியது தான் அப்படின்னு அப்படி அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லணும் இந்த ஜீவனுக்கு பண்ணுறதுக்கு ஒத்தரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அதை செய்துவிடுவார் அப்படி பண்ணணும் ஆனால் அப்படி கைவிட்டு போகப்படாது பிரீத்தியா ஸ்ராத்தந்து கர்த்தவ்யம் சர்வேஷாம் வர்ண லிங்கினாம் ஏவம் குறுவன் அரஸ் சம்யக்கு மகதீம் ஸ்ரீயமாப்புனையாது யாராக இருந்தாலும் கர்மா பண்ணுறதுக்கு ஒருவரும் தயாராக இல்லைன்னா முன்னாடி போய் நான் வேணா பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பண்ணணும் பண்ணுறதுனால அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மையை அடைகிறது அவனுக்கு யசஸ்ஸு நிறைய கிடைக்கிறது அவனை பற்றின நல்ல எண்ணம் அனைவருக்கும் வரும் அவனுக்கும் கடைசி காலம் சிரமம் இருக்கும் உத்தமமான லோகம் கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் இந்த அளவுக்கு பலனை சொல்லியிருக்கு இதையெல்லாம் மனசில் வச்சு நாம் எந்த ஜீவனாக இருந்தாலும் உடனே முன்னாடி போய் என்ன ஏதுன்னு விசாரித்து செய்துடணும் தாயார் தகப்பனார் விஷயத்திலேயே இவ்வளோ அஸ்ரத்தையாக இருக்குது நாம் மூணாவது பேர் விஷயத்தில் பேசணும் அப்படி தாயார் தகப்பனார் விஷயத்தில் ஒரு அஸ்ரத்தையானது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்